ஆன்லைன்ல வந்த கேள்விகள் தமிழ்நாட்டில் உள்ள முஸ்லீம்கள் ஹஜ்ஜிக்கு சென்று விட்டு வந்தால் பெயருக்கு முன்னாடி புதுப்பேராக இருக்குது என்று பட்ட பெயர்கள் இதற்கு மார்க்கத்தில் அனுமதி உண்டா அல்லது அவர்கள் பெருமைக்காக போட்டுக் கொள்கிறார்களா அதாவது ஹஜ்ஜிக்கு போறவருக்கு முன்னாடி போனோம்னா நோம்பாளிக்கு முன்னாடி சாயும் அரபு நோம்பாளி நடத்தும் அப்புறம் முசல்லி முசல்லின துளகி அறிவிப்பு அல்ல தமிழ் என்ன பண்ணுறதுக்கு பின்னாடி தொலகியாலி அல்லா பிச்சை அவர்கள் அப்படின்னு போடணும் இது மார்க்கத்துல இல்லாத விதாத்துங்க முன்னாடி போடணும் அல்ஹாஜி அதுல எப்படின்னா ஒரு ஹஜ்ஜிக்கு போனா ஹாஜியா ரெண்டு அல்ஹாஜி மூணு ஹஜ்ஜி அல் அல் ஹாஜி அல் அல் ஹாஜி அதனால இந்த மாதிரி பட்டம் போடுறதுல மார்க்கத்துல அனுமதி இல்ல ஹஜிக்கு போயிட்டு இருந்தவங்க தயவு செஞ்சு அந்த மாதிரி உங்க பேரு அல்ஹா போடுறது அவாய்ட் பண்ணிடுங்க தப்பா மார்க்கத்துல அனுமதி இல்ல ஒரு நான் முஸ்லீம் தன்னுடைய பெற்றோரின் அனுமதி இல்லாமல் இஸ்லாத்தை ஏற்றுக் கொள்ளலாமா அப்படி அனுமதி தராத பெற்றோரை புறக்கணித்து விடலாமா கண்டிப்பா படைத்தவனுக்கு கட்டுப்படும் சாரி லா தா தள்ளில் மகளூக்கு காலிகை படைத்தவனுக்கு மாறு செய்யும் விஷயத்திலே படைப்புகளுக்கு கட்டுப்படக்கூடாது படைத்தவளுக்கு மாறு செய்யும் விஷயத்திலே படைப்புகளுக்கு கட்டுப்படக்கூடாது அம்மா தாவா இருந்தாலும் சரி அதனால ஒரு பையன் இஸ்லாத்துக்கு வர்றாருன்னா அவருடைய பெற்றோர் மறுக்கிறார் என்றால் பெற்றோருடைய பேச்சை மீறி இஸ்லாத்துக்கு வர வேண்டிய அவருடைய கடமை பறந்து அதையும் மீறி பெற்றோருக்கு தொந்தரவு கொடுத்தா கொஞ்ச நாளைக்கு அவங்க புறக்கணிக்கும் தப்பு கிடையாது கொஞ்ச நேரத்துக்கு போனாலும் கொஞ்சம் சொல்லிட்டே இருக்கணும் உடல்நிலை சரியில்லாமல் நோன்பை விட்டு விட்டால் என்ன கப்பாரா உடல்நிலை சரியில்லாத ஒன்னு பெர்மனன் டிசீஸ் நிரந்தரமான நோய் அது குணமே ஆகாது சில பேர் சுகர் பேஷன்ட் இருக்காங்க இன்சுலின் போடுற அளவுக்கு மோசமான சுகர் பேஷன்ட் இருக்கிறாங்க அவங்க வந்து நோன்பு வைக்கவே முடியாது அப்படின்னா அவங்களுக்கு சட்டம் என்ன சொன்னா ஒரு நோன்புக்கு பாரமாக ஒரு ஏழைக்கு ஒரு நாள் உணவு உணவு கொடுத்துடணும் ஒரு நோன்புக்கு பாரமா ஒரு ஏழைக்கு ஒரு நாள் உணவு முப்பது நோம்புடா முப்பது ஏழைகளுக்கு ஒரு நாள் உணவு கொடுத்துடணும் சில டிசீஸ் இருக்குது இப்ப நோய் இன்சா ஒரு மாதம் பத்து நாள் பிரச்சனை நல்லா இருலாம் அப்படின்னு சொன்னா அவர்கள் நல்லா பிறகு ஷிபாக்கி எடுத்த பிறகு அந்த நோன்பை கலாச்செயணும் அம்பலி மாளிகை எந்த மதுக பின்பற்றலாம் கண்டிப்பாக மதுகவை பின்பற்றலாமா இது வந்து நீ எந்த ஏதாவது சூழ்நிலையில அதை பத்தி பல தடவை சொல்லி இருக்காம இருக்கவே முடியாது ஏன்னா நாலு மதுகபுகள் வேணான்னு ஆரம்பிச்சவங்க எத்தனை மது நாப்பதாயிரம் அது அதிகமாக இந்தியன் இஸ்லாமிய தொகுதி அரபி வச்சிக்க வேண்டியது அது ஒரு அமைப்பு அது ஒரு மதுகபு இதுக்குதான் எல்லாருமே இந்த குரூப் எல்லாமே நாலு மதம் சொன்னவங்க இவங்க இன்னைக்கு நாற்பது மதுவ பிரிஞ்சு கிடக்கிறாங்க அதனால அல்லாவே குரான் அகலி என் தெரியாத விஷயங்களை தெரிஞ்ச கேட்டு அறிந்து கொள்ளுங்கள் ஏன் நான் கேட்கிறேன் ஏன் கேள்வி எழுதி கேட்கறீங்க உங்களுக்கு தெரியாதனால தான் அல்லாத உத்தரவு தெரிஞ்சு விட்டு கேளுங்க இதைத்தான் நம்ம இம்மாம் கேட்கறோம் சாப்பிட்டு தூங்கலாமா குரானை குரானை பார் ஹதிசை பார் இதுதான் பதிலா இருக்கணும் ஏன் அதுக்கு நாலு வியாக்கியான இந்த வியாக்கியான யார் கேட்டா நல்ல அறிவுள்ள தக்குவா உள்ள உங்களை விடையோ மடங்கு மேல இறையச்சம் உள்ள இமாம்கள் சொன்னா அந்த வியாக்கியான ஏத்துக்கூடாதா சொல்ல புரியுதுங்களா அதனால அல்லா மார்க்கத்தை இயற்கையாகவே எப்படி படிச்சிருக்கா எல்லாரும் அறிவாளி எல்லாரும் புராணத்தை படிச்சு எல்லாரும் ஆளிமாயிரணும் இது முடியாத காரியம் இது முடியாத காரியம் முடியாத மக்களே குரானிசை படித்து எல்லாரும் அறிஞராகி விடுங்கள் தெரியாத விஷயங்களை தெரிஞ்சவங்க சொல்றான் அப்ப எல்லாரும் அறிஞர இருக்க முடியாது எல்லாரும் அறிவாளியா இருக்க முடியாது எல்லாரும் ஆக்கத்துல பெரிய அறிவிச்சிவி ஆகிட முடியாது சில பேர் தான் இருப்பாங்க அவங்க கேட்டு அறிஞ்சிக்க புரிஞ்சுங்களா அந்த அடிப்படையில் பொருளாதார மோசடி குற்றச்சாட்டுகளுக்கும் ஆளாகக்கூடிய இவங்களை விட எத்தனையோ மடங்கு மேலாளர்களோ கண்ணியமான தங்கமான இமாம்கள் அவங்களை என்ன தப்பு அவங்க கால் தூசிகள் இறை குழந்தை இல்லாதவர்கள் மாற்றாத குழந்தைகளை தத்தெடுத்தவர்க்கும் எந்த குழந்தையா முஸ்லீம் அனாதை குழந்தை த்ரீ உறவினர்களின் எவரேனுடைய குழந்தை எந்த குழந்தைய நீங்க தத்தெடுத்தாலும் அந்த குழந்தை ஓரளவுக்கு வளர்ந்துருச்சுன்னா அந்த தாய்க்கு மகரமாகாது ஆண் பிள்ளையா இருந்தா தந்தைக்கு மகரமாக பெண் பிள்ளையா இருந்தான் சொந்த பிள்ளையா அந்த நேரத்தில் ஏதாவது பால் கொடுத்துட்டீங்க அப்ப அந்த பால் குடி குழந்தையோ அப்ப மகரமாயிடும் உங்களுடைய திருப்திக்காண்டி குழந்தை எடுத்து வளர்க்கலாம் எந்த ஆப்சன் யாரும் நடக்கலாம் அது முஸ்லீம் அல்லாத குழந்தையா வந்து அந்த பிள்ளை இதாயிருந்து காபி வீட்டுல வளர்ந்து நகரத்துற பிள்ள ஒரு முஸ்லீம் வீட்டுல வளர்ந்து சொர்க்கத்து நசீவாது கிடைக்கும் அந்த மாதிரி செய்யலாம் ஆனால் அந்த பிள்ளை வளர்ந்து விட்டால் இந்த தாய் தாயாக முடியாது இந்த தாய்க்கு அந்த பிள்ளை மகரமாகாது அல்ல பொம்பளை பிள்ளை எடுத்து வந்தீங்கன்னா இந்த தந்தைக்கு அந்த பிள்ளைன்னாகாது மகரமாகாது பரல சுனத்த தொழுகைகளின் சஜிதா நிலையில் துவா செய்யலாமா சுண்ணத்தான தொகையில சஞ்சிதால துவா செய்யலாம் சுனத்த நப்பில்கள் பரல செஞ்சதா சூழலை செஞ்சதா அதி சாதாரணம் இல்ல சுண்ணத்தான தொலைகை இல்ல நப்பிலான தொலைகை இல்ல சஜிதால துவா செய்யலாம் தப்பில்ல இல்லை என்று சொல்கிறீர்களே ஆனால் மக்கா வச்சது மட்டும் கூட்டுதுவா தாழ்ந்த குரலில் கேட்கப்படுகிறது இது சரியா தாழ்ந்த குரலில் துவா தான் கேட்கப்படுது கூட்டுதுவா இல்லை அதை புரிஞ்சுங்க உங்களுடைய ரப்பை தாழ்ந்த குரலிலுங்கள் அதுதான் நடக்குது கூட்டுதான் என்ன தெரியுமா ரப்பனா ஆத்தியனா ஹசனா அப்படி நான் கூட்டுவா எங்க கூட்டு நடக்கல நாங்க எங்க துவா கேக்குறோம் நீங்க உங்க துவா கேக்குறீங்க அவ்வளவுதான் சொல் ரீங்களா நிசல அரசுக்கு அதனால இங்க கூட்டு துவா நடக்கல தாழ்ந்த குரல்ல இமாம் அவருடைய நீங்க உங்களுக்கு கல்யாண பவன் இது கதை கல்யாண பவன் பிரியாணி காதியானி ஒருவருடைய காதியானியுடைய கடை காதி அணியில அந்த கடை வச்சிருக்கலாம் அப்படின்னு சொன்னா அந்த காதியானி கடை சாப்பிட கூடாது நான் கேள்விப்பட்ட எந்த அளவுக்கு உண்மையா பையன் அல்லா அறிவா உங்களுக்கு தெரிஞ்சா சொல்லுங்க சொல்லுங்க ஏதோ ஒரு கடையில டி நகர்ல சகர் போடுறாங்களா ஏற்பாடு பண்றாங்களா 2 வருஷ வரும் சாப்படிங்க கையை சரியாக எங்கே வைக்க வேண்டும் மேலேயா இல்லையா இல்ல நெஞ்சில் வைக்க வேண்டுமா தயவு செய்து விளக்கவும் இறை அடியான் தயவுசெய்து சீத்த எழுதி கேள்வி கேட்காதீங்க பெண்களுக்கு எழுதி படிச்சேன் தயவுசு கேக்காதீங்க கேள்வி பதில் லாஸ்டா வச்சிருக்காங்க நெஞ்சில் நெஞ்சிலே தொப்புல வைக்கும்போது நான் இப்படா என்ன தப்பு அதுக்கும் ஒரு அதிச இருக்கு அப்படின்னு இப்படி ஆசிரியப்படுத்த அதனால சகோதரல்ல இப்ப கைய எங்க வேணாலும் வைங்க ஆனா மனச தொழுகையில வைங்க மனசு எங்க வைங்க மனச அலைவாய அமெரிக்கா இருக்கு மேல் நெஞ்சு கிளை வைப்பாங்க நெஞ்சின் மீது வைத்தார்கள் நெஞ்சின் மீது வைத்தார்கள் தப்பா விளங்கிக்கிட்டு நெஞ்சின் மீது வைத்தார்கள் இப்படி கூட கழுத்துக்குள்ள கொண்டு போய் புதவலை மாதிரி இப்படி தகுதியில் நெஞ்சின் அவ்வளவுதான் சரி ஒரு இன்ச்சு கம்மியா இருக்குது ஒரு இன்ச்சு கூட வந்து ஒரு மழைக்கு அனுப்பி இன்ச்சு அளந்து கம்மியா இருக்கும் ஏத்துக்க மாட்டேன் சொல்ல போறது இல்லங்க ஒரு இன்ச்சு ஒரு இன்ச்சு மேலே கபல் செய்வா மனசை மட்டும் தொழில வைங்க நம்ம கையை கழிக்கிறது கண்ணையும் கழிக்கிறது இதெல்லாம் யோசிக்கிறோம் மனசு அழகா விட்டுரும் இல்ல என்ன பிரயோஜனம் தொழிலேஷன் ரொம்ப முக்கியம் தொழில மனசை கண்ட்ரோல் பண்ண முக்கியம் அதை கவனிச்சு எடுத்து இஸ்லாமத்திற்கு அந்த உள்ளதா குழந்தைகளுக்கு கை கால்களில் கருப்பு கயிறு கட்டலாமா எது கட்டுறாங்கன்னு தெரியல குழந்தை காணப்படாம இருக்குது ஐடென்டிபிகேஷன் தெரியல கருப்பு கயிறு சிவப்பு கூடாது கந்திஷினா அதுக்கு ஒரு துவா சொல்லுங்க பிஸ்மில்லா அரசுமில்லா அரசை அந்த துவா ஓதி ஊதுங்க அப்படி கந்திசி இருந்தாவும் குழந்தைக்கு நல்லாயிடும் கருப்பு கயிறு கட்டுறது செவ்வகை கட்டுறது இதெல்லாம் இதெல்லாம் கூடாது பேசணும் இந்த விஷயம் கேட்டமோ அதன்படி அமைச்சகம்